அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை காணப்படும் உடலின் புறத்தோலை தூய்மை செய்வது கண்ணீரினாலே அமைகிறது அதுபோலவே அந்த மனத்தை தூய்மை செய்வது வாய்மையினால்தான் முடியும் நம்முடைய மனத்தின் தூய்மையை பொய்பேசாமல் இருக்கும் தன்மையை கொண்டு புரிந்துகொள்ள வேண்டும் என்ற அர்த்தமும் இதில் இருக்கிறது இந்த குரட்பா எடுத்துக்காட்டு ஓமை அணி என்பர் இலக்கணம் அறிந்த பெரியோர்கள் அழுக்கும் புரத்தோலும் கழுவும் நீரும் பின்னர் காணப்படும் தூய உடலுமாகிய நான்கும் உவமையில் பருப்பொருளாக காணப்படுகின்றன காம வெகுளி மயக்கங்களும் மனமும் காணப்படாத நுண்பொருள்களாக இந்த உபமானத்திற்கு உ அமைந்திருக்கின்றன இதனால் பருப்பொருளை காட்சி பிரமாணமாக காட்டி நுண்ணுடலாகிய மனத்தை கழுவுவதற்கு வாய்மையை கருவியாக அமைத்து காணப்படும் என்று கூறினார் படும் என்பதனை அறிவுறுத்த காணப்படும் என்று கூறினார் படும் என்பதற்கு வேண்டும் என்பது பொருள் காணுதல் முயற்சி செய்தல் திருநாபகரசருடைய தேவாரத்தை மேற்கோளாக பார்ப்போம் காயமே கோயிலாக கடிமனம் அடிமையாக வாய்மையே தூய்மையாக மனம் அணி லிங்கமாக நேயமே நெய்யும் பாலா நிறைய நீர் அமைய ஆட்டி பூசனை ஈசனார்க்கு போற்றவி காட்டினோமே உடலைக் கோயிலாகவும் நல்ல நினைவுகளை உடைய மனதை அடிமையாகவும் வாய்மையை தூய்மையாகவும் மனதிற்குள் இரத்தனம் போன்று ஒளிர்ந்து கொண்டிருக்கும் ஆத்மாவை லிங்கமாகவும் அன்பை பாலாகவும் நெய்யாகவும் கொண்டு பூஜித்து இறைவனை வழிபட்டோம் என்பது இந்த பாடலின் பொருள் பதவுரை படிப்போம் நீரான் நீரினால் புறம் புறத்தில் காணப்படும் உடம்பு தூய்மை மாசுக்கள் நீங்கி தூய்மை அமையும் அடையும் வாய்மையான் உள்ளதை உள்ளவாறு பேசுவதால் அகம் மனமானது தூய்மை மாசுக்கள் நீங்கி காணப்படும் மெய்ப்பொருளை தெளிவாக உணரும் நீரினால் புறத்தில் காணப்படும் உடம்பு மாசுக்கள் நீங்கி தூய்மை அடையும் உள்ளதை உள்ளவாறு பேசுவதால் மனமானது மாசுக்கள் நீங்கி மெய்பொருளை தெளிவாக உணரும் மற்றொரு பொருளையும் நாம் பார்த்திருக்கிறோம் நம்முடைய மனம் தூய்மையாக இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் பொய்பேசாமல் இருக்கும் தன்மையின் மூலம் மனத்தின் தூய்மையை நாம் அனுமானித்து கொள்ளலாம் கருதலவையாக கொள்ளலாம் கருதலவை என்பது அனுமான ஜஞானம் என்பதும் பொருந்தும் என்று தோன்றுகிறது புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் இந்த இரண்டாவது பொருள் காணப்படும் அப்படிங்கிற அர்த்தத்தில் காண வேண்டும்ங்கிற அர்த்தத்தை தான் நம்ம நிறைய விவரமாக பார்த்துருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்வோமாக புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை வாய்மையார் காணப்படும் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்